இப்பொழுது இந்திரன் மொழிமையல் வளையறிந்த படலம் என்பது இப்பொழுது தொடர்பாக நாம் ஒரு செய்தியை நினைவு கொண்டு வருகிறோம் ஒன்றை ஒன்று என்றால் முதலிலே இந்திரன் பழுதி திருநகரம் கண்டதும் அந்த வெள்ளையானி சாமந்திருத்தது திருநகரம் கண்டதுன்னு ஒன்று திருநகரம் கண்டது என்று சொன்ன பிறகு மதுரையை திருநகரமாக கொண்டு அந்நாம் அந்த அதுவே ஒரு விளையாடலாக காட்டி அந்த திருநகரத்தில் தான் தடாதகப் பிராட்டியார் திருவதி அந்த திருநகரில்தான் இறைவனே வந்து திருமணம் செய்து கொண்டான் அந்த திருநகரத்தில் தான் இறைவன் திருமணம் செய்து கொண்டது வாயிலாக குண்டோதரனுக்கு அன்னமிடல் அதனால் அன்னக்குடியும் வையையும் அடித்தல் மலையத்தோசனை அடித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்பாக நமக்கு வந்தன உக்ரகுமாரின் திருவதாரம் அந்த பெருமா வேல்வழி சென்று கொடுப்பது என்று இப்ப பெருமான் பெருமாட்டி அந்த திருக்குமராக இருக்கிற உக்ரகுமார பாண்டியர் என்று இப்படி தொடர்பாக நமக்கு அந்த திருவிளையாடல் வருகின்றன அப்படி வருகின்ற பொழுதுதான் உக்ரகுமாரன் என்ற முருகப்பெருமானுக்கு மூன்று பொருள் கொடுக்கப்பட்டது அது எது என்ற வேல் வலை சென்று ஆகிய மூன்று அந்த மூன்றும் கொடுக்கப்பட்டதனுடைய காரணத்தை மூன்று விளையாடுகளாக நமக்கு இப்பொழுது வருகிறது அதில் தான் இப்பொழுது இந்திரன் முடிமியல் வளையறிந்த படம் என்று கொண்டு வருகிறது எல்லாம் பெருமானும் பெருமாட்டியும் பெருமா இந்த முருகப்பெருமானுமாக இருந்து நிகழ்த்திய அருள் விளையாடுகளாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் இந்த விளையாட்டிலே இரண்டு பகுதியாக நாம் என்ன வேண்டும் ஒரு பகுதி முற்பகுதி பிற்பட்டது என்றால் சோமவாரத்தினுடைய மகிமை அது திங்கட்கிழமை விரதம் இருந்தால் என்ன பயன் என்பதை பற்றிய ஒரு அமைப்பு இங்கே ஏவுபடுத்தி ஒரு முதல் பகுதியாகிற முப்பது பாடல்களிலே திங்கட்கிழமை தோறும் விரதம் இருப்பது எப்படி அதனுடைய பயன் என்ன என்பதை சொல்லி அதன் பிறகு இந்திரன் மொழி மேல் வலையறிந்ததை கூறுகிறார் ஆகவே முற்பகுதி சோமவார விரதம் பிற்பகுதி கடைப்பகுதி சரி முற்பகுதி சோமார விரதம் எதற்காக இங்கே சொல்லப்படுகிறது என்று கேட்டால் அதான் இந்த கதையில ரொம்ப ஏகப்படுத்துகிறது இப்போ மதுரை மாநகரம் மதுரை மாநகரத்திலே இப்போ அவ்வப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி இந்த மழை பெய்யாமல் இருப்பது உண்டு அதனால திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்கின்ற பொழுது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று சொன்னார் மழையை பற்றி சொல்கின்ற பொழுது திருவள்ளுவருடைய அந்த மாதிரி இந்த நெடுன்னு நீண்ட நடிக நோக்கம் அவருக்கு இருந்தது போல் வேற பேரங்களுக்கு அப்படிப்பட்ட வாரமையானது மழையினுடைய சிறப்புத்தான் சொல்லுகிறார் ஆனால் மடியின் சிறப்பு சொல்லுகின்றவர் ஒரே சமயத்தில் அந்த மழையினுடைய ஒரு சமயத்தில் மிக மழை பெய்தாலும் சரி மழை பெய்யாமல் இருந்தாலும் சரி கழுப்பும் செய்யும் என்று சொன்னார் ஒரு பகுதியை மட்டுமே தான் எல்லாரும் சொல்வார்கள் ஆனால் திருவள்ளுவர் தான் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனுடைய இரு பகுதியும் ஒத்துக்கொண்டு பேசுவார் ஒன்று அந்த மழை நமக்கு எல்லா தரவல்லதுதான் ஆனாலும் அதே மழை பெய்யாமல் இருந்து கெடுப்பது உண்டு மிகுதியாக பெய்து அதான் கெடுப்பதும் அப்படி கெற்றவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் அருமையாக பருவமழை பெய்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பாத்தீங்கன்னு சொன்ன சார் அந்த ஒரு ஒரு ஆண்டு பஞ்சம் வந்தது அது இந்த பத்தாண்டா தொடர்ந்து அப்படியே எல்லாம் பொன் போட்டா என்று சொல்லு மாதிரி எடுப்பதும் எல்லாம் மழை இவை எல்லாம் மழை இல்லையா மூன்று அரசு கவலைப்படுகிறார்கள் உக்கரகுமாரர் ஏனைய நாடுகளிலே சேரனும் சேரரசர் சோழரசராக இருக்கிறார் மூன்று பேரும் கவலைப்படுகிறார் மழையில்ல இந்த மழை பெய்ய வேண்டுமானால் என்ன செய்யணும் அதற்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த மழைக்கு தலைவனாக இருப்போன்னு யாருன்னு கேட்டா இந்திரன் அதனால இந்திரனை நாம் சென்று அணுகி வழிபாடு செய்தால் மிகுமழை பெய்யும் என்று நினைந்தாலாம் சிலப்பதி ஆரத்துல இந்த மாழி மாறி பொய்த்ததுக்கு காரணம் இந்திரனுக்கு வழிபாடு குறைந்ததுதான் என்று சொல்லி இந்திர விழா விடுத்த காதி என்று ஒரு அருமையான காதி இருக்கு அதில் இந்திரனுக்கு நம்முடைய காவிரிப்பு மண்டத்துல நூத்தி எட்டு குடம் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணாங்க என்பதெல்லாம் சொல்லப்படுது சொல்றேன் இந்த அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது வழிபாடு செய்வது போன்ற செய்திகள் எல்லாம் இந்த தமிழ்மண்ணிற்கு வழிவழியாக வந்த சொந்தம் இது யாரும் இடைக்காலத்தில் பூத்தினார் என்றுலாம் சொல்லக்கூடாது சொன்னா அவங்க தமிழ் அறியாதவர் என்பதுதான் பொருள் ஆகவே வழிபாடு என்றால் நூத்தி எட்டு கூடவர் காவிரியனுடைய நீரை நூத்தி கூட அபிஷேகம் செய்து நாடு மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார் ஆகவே மழை வழி மழை வேண்டும் மற்ற வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்பொழுது தெய்வங்களை வழிபாடு செய்வதெல்லாம் இந்த தமிழ்மண்ணுக்கு உரியதாகத்தான் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்திரனை வழிபாடு இந்த மழை ஒன்று இல்லையானு கேட்டீங்கன்னா மற்றங்கும் வரும் எல்லா தீங்கும் வரும் ஒழு ஏற்பட்டு மென்மையாக இருக்கிறவன் என்ன பண்றதுப்பா பத்து நாள் பத்னி நான் என்ன பண்ணுவேன் அடுத்த வீட்டுக்காரருடைய நுழைவது அது ஒரு அறமாக போய்விடுகிறது எனக்கு வைத்தது இல்லை இல்லாதவங்க இருக்கிற வீட்டில் சாப்பிட வேண்டியதுதான் அப்படி ஒரு அப்படி ஒரு அமைப்பு வந்துடும் ஆகவே களவு இது களவினாலே பொய் சொல்ல வேண்டியது எடுத்துகிட்டு இல்லை இங்க வேண்டியது அப்படித்தான் ஒருத்தொடத்த சண்டை வருது எனவே கலவு பொய் காமம் குற்றம் இவை எல்லாம் வந்துடும் மக்களுக்கு அதனால்தான் மழையானது சரியாக பெய்யணும் இல்லை இந்த மழை சரியாக பெய்யணும்னா என்ன வேணும்னாரு இந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கணும் கிரக அமைப்பு சரியாக இருக்கும் அது அது நம்முடைய தமிழர்களுடைய நம்ம நாளாக கொண்டு நான் அந்த கிரக நிலை சரியில்லைன்னு சொன்ன நாட்டில் மடி பெய்யாது என்பதை இந்த தமிழ்மண்ணுக்கு சொந்தமானது தான் எல்லாம் தொழுகாப்பியத்தில் இருக்கு இந்த தொழுதாப்பியத்தை விட்டு விட்டு அதுதான் நமக்கு இருக்கிற நூல்களை மிக பழமையான நூல் இன்னைக்கு இருக்கிறது இல்லை அதுக்கு முன்ன அகத்தியும் இருந்தும் சொல்றாங்கன்னு தெரியல இலக்கண நூலாக இருந்தும் ஒரு பக்கம் மொழிக்கும் இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கும் இலக்கணம் சொன்னது தொல்காப்பியம் அதுதான் நமக்கு மேலையாக வைத்து என்னை நம்முடைய அந்த பாரம்பரிய கழுதோன்றி மந்தோண்டா காலம் என்று சொல்கிறார்களே அந்த கழுதோன்றி மந்தோன்றா காலத்தினுடைய மரவை அறிய வேண்டும் என்று சொன்னால் தொழு திருக்குறள் சங்கே இலக்கியம் அவைதான் நமக்கு மூல காரணமாக இருக்கின்றன அவற்றை விட்டு இப்பொழுது கவிதை இதெல்லாம் நமக்கு மூல காரணம் அல்ல இது வந்து மரவை சொல்லுவதும் அல்லவா அதில் தான் போவதே இல்லை அல்லவா அப்படி ஆகவே ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு நாளும் கோளும் இருக்குதே அதன் விண்மீன்களும் கோல் அந்த கிரகங்களும் இருக்கின்றனவே இவையெல்லாம் சரியாக இருந்தால் தான் மழை பெய்யும் அப்போ அந்த கிரகங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ன இருக்கணும்னாரு அரசாட்சி நல்லா இருக்கணும் அரசாட்சி நல்லா இருக்கணும் இதைத்தான் ரொம்ப மணிமேகல் சொல்லிட்டு கோன் நிலை திருந்திடில் அரசன் தன்னுடைய அரசாட்சி நிலையில் மாறுபட்டால் கிரகங்கள் மாறுபடும் கிரகங்கள் மாறுபட்டால் மழை மாறுபடும் மழை மாறுபட்டால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் பஞ்சம் ஏற்பட்டால் மக்கள் கொலை கலவு போன்ற குற்றங்களுக்கு ஆளாவான் எல்லாம் ஒழியே போடும் அப்ப நாட்டுக்கு எதுவும் சிறப்பு அரசியல் அமைப்பு மிகச் சிறப்பு மறந்தே போயிட்டான் தமிழ மறந்தே போன கோல் நிலை தெரிந்ததில் கோள்நிலை தெரியும் அரசனுடைய அரசியல் அமைப்பு அறநிலை அறநிலையில் இருந்தால் இதெல்லாம் இந்த குடிச்சோடலாம் வரும் கோழ்நிலை பிரிந்தடில் மாறி வரங்கூறும் மழை பெய்யாமல் இருக்கும் மாறி வள போய்பின் நாட்டில் என்னென்னத்தையும் உண்டு அத்தையும் நடக்கும் அதனால்தான் நம்முடைய சேக்கிலார் பெருமான் வேற எவரும் அந்த மாதிரி செய்யலை செயற்கிலார் பெருமான் தான் செய்தார் நகர சிறப்பில் போய் நகரச் சிறப்பில் எல்லா இலக்கிய பேராசிரியர்களும் நகர சிறப்பு என்ன செய்வாங்க என்று நகர சிறப்பு மதிலையும் அகடியமை செய்கிடார் பெருமான் தான் நகர சிறப்பு என்ற பகுதியில அரசியல் சிறப்பை சொன்னார் மண்நீதிச் சோழனுடைய சிறப்பை சொன்னார் வேற அந்த பேராசிரியர் சொல்லல ஏன் ஒரு நகரம் சிறப்பா இருக்கும் சொன்ன எது வேணும் அரசியல் அமைப்பு சிறப்பா இருக்கும் அகடி இருந்த என்ன மதில் இருந்த என்ன வீதி இருந்த கோவில் இருந்து என்ன பண்றது அரசியல் சிறப்பு இல்லை அதற்காக அரசியல் சிறப்பு பேசினார் அதுவும் திருவள்ளுடைய ஞானம் தான் நாட்டினுடைய வளத்தை சொன்ன நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் ஒன்பது குரலில் சொல்லி பத்தாவது குரலில் வந்தார் ஒரு கருத்து என்னன்னு நான் சொன்ன இலக்க நாட்டுக்கு இலக்கணம் எல்லாம் எல்லாம் அமைந்திருந்தாலும் கூட இதோ இப்பொழுது சொல்லப் போகிறேன் இந்த சிறப்பு இல்லையானால் அந்த நாட்டினுடைய சிறப்பு குண்டிவிடும் என்று சொன்னார் என்னென்ன பத்தாவது குரல் இது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமிவில்லாத நாடு நான் சொன்ன நாட்டினுடைய இலக்கணம் எல்லாம் ஒரு நாட்டிற்கு மிக அதிகமாக பொருந்திருந்தாலும் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனுடைய அறச்சிறப்பு இல்லையானால் இத்தனையும் போய்விடும் என்று சொன்னார் திருவள்ளுவர் இதை விடலாம் மேல யாரு சொல்ல போறா நீதி அதுதான் நம்முடைய சேக்கடாருக்கு அடித்தளமாக போக நகர சிறப்பில் எல்லோரும் நகரத்தினுடைய சிறப்பை பேசினார்கள் நகரத்தை ஆளுகின்ற அரசனின் சிறப்பை பேசினார் சேக்கடா பெருமா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 வான் சிறப்பு வான் திருவள்ளுவர் போல இனி ஒரு நீதி இலக்கியம் தேவையும் இல்லை போதும் அது ஒன்றே போதும் இனி ஒரு கடவுள் வாழ்த்தை அடுத்து வைத்தது வான் தான் வானம் சிறக்க வேண்டும் மழை சிறக்க வேண்டும் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டினா மேலிருந்து பெய்ய மழையை தண்ணீனா கருகிறது அமிழ்தம் பா என்று சொன்னார் ார் இப்ப என்ன செய்தார்கள்ருந்து இந்திர மேல் போறது விமானது இருந்த தொலைச்சிருக்குதான் போல சிறந்து நான் சிறந்து உயர்ந்து இருந்தவனும் இல்லை அதோட விட்டுறேன் தமிழனை அது நாம அழத்தான் வேணும் அழத்தான் வேணும் நாம என்ன பண்றோம் ஏன்னு கேட்டா விமானத்தை ரொம்ப அருமையா சொன்னாங்க விமானத்தை மூன்று இடத்துல விமானம் வருது நமக்கு பழந்தமிழ் இலக்கியத்தை கொஞ்சம் படிக்கணும் இந்த காலம் வர வர வர வர இந்த காக்கா காக்கா குருவி குருவின்னு இந்த இலக்கியத்தை படிச்சு உருடா போட இதுவா நமக்கு இலக்கியம் இது நாட்டு பண்பாட்டை வளர்க்குமா உருவாக்குமா இந்த நாவல் எல்லாம் பண்பாட்டு வளர்க்கணும்னா நமக்கு எங்கேயும் அங்கேயும் இருந்து தூத்து வச்சிருக்கிறாங்க புறநானூட்டில் தான் விமானத்தை பெற்று சொல்லுது புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்து எய்துவை என்பதும் செய்வனி இது புறநானூல் இது கற்பனை அல்ல எந்த ஒரு பேரரசர் எந்த ஒரு பெருமகனார் நல்ல சான்றோராக இருக்கிற புலவர்களால் போடப்படும் இருக்குமோ அவர்கள் தன்னுடைய இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ நன்மையை செய்து அந்த இறுதியிலே வளவன் ஏவா வான உறுதியினர் இயக்காத தாமே இயங்குகின்ற அந்த விமானத்தில் சென்று மேலேயே செல்லுவார் என்று புறநானூர் சொல்லிச்சு இது கற்பனை அல்ல கற்பனை அல்ல கற்பனை என்னன்னு கேட்ட ஒரு பத்து அடி இருக்கிற ஒரு தென்னை மரத்தை நூறு அடி மேது கற்பனை விமானமும் கற்பனை இல்ல இருக்கு இன்னொரு குறிப்பு எங்க இருக்கு சிலப்பதிகாரத்தில் இந்த அம்மை கண்ணிகை எல்லாவற்றையும் விட்டு மதுரையை விட்டு விட்டு வஞ்சியில் போய் நிற்கிறார் அந்த வேங்க மரத்தில் நிற்கும்போது வேங்க மரத்தில் நிலை நிற்கும் போது மேலிருந்து ஒரு விமானம் வருகிறது அங்கே தேவர்கள் தன்னுடைய கணவனாகன கோவலெல்லாம் வருகிறார்கள் அப்படியே வர இந்த அம்மா நிற்க வருக என்று சொல்ல இந்த அம்மையும் ஏற அந்த விமானத்தில் ஏறி போறான் சிலப்பதி ஆடத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இருக்கு இதை பார்த்த அந்த குறவர்கள் தான் சில சேரன் செங்கட்டோடத்தில் சொல்ல அப்படியானால் இப்படி ஒரு பெருமாட்டி இருந்தாளா என்று கேட்க எனவே அவளுக்கு ஒரு கோவில் வேண்டும் என்று சொல்லி கோவில் என்று எல்லாம் வரலாறு எனவே இங்கிருந்து கண்ணிக்கு சென்றது விமானத்தில் மூன்றாவது ஜீவ சிந்தாமணில ஜீவ சிந்தாமணில சச்சந்தன் மனைவிக்கு கருவுட்டிருக்கிறார் ஆனா இவன் மனைவியோடவே இன்பத்தில் இருந்துட்டான் அதனால தனக்கு யார் ரொம்ப நம்பிக்கைக்குரியவனா அந்த அமைச்சரே தன்னுடன் போர் கொடுக்கிறான் கட்டியங்காரன் பேர் போர் தொடுத்தான் போர் கொடுத்தவன் எதிர்பாராமே மனைவியோ கருவிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பாரி இந்த பொரியில ஏறி மயில் பொறின்னு அந்த பொரியில ஏறி நீயாவது தப்பிச்சுக்க புள்ள சௌரியமா இருக்கட்டும் நான் இப்படியா நான் போர்க்களத்துல பாத்துக்கிறேன் தான் உடனே அந்த அம்மா என்னான்னு கேட்டா கரு பத்தாவது மாசம் கருவுயர்க்க மாசம் அந்த மயிர்பொரியல ஏறுகிறான் ஏறி அதை முடிக்க இப்படி போறா போகும்போது அவளுக்கு என்ன பண்ணுறது நாம் அப்படி போறோம் நம் கணவன் சச்சந்தன் என்னாகிறானோ என்று அந்த மயிர்பொறி இறக்குறத மறந்துட்டா அது கிடுகின்னு இறங்கிட்டது இறங்கின இடம் சுடுகாடு அங்கதான் ஜீவகன் பிறந்தான் என்றெல்லாம் கதை போகுது எனவே இந்த தமிழனுக்கு பாவம் என்னைக்கோ இவனு ராக்கெட்டு கேட்டுக்கிறான் போனவன் வந்தவன் தான் எல்லாம் இழந்தான் செயல்கறிய செயல்கள் பொறியியல் இவற்றை மறந்தான் எங்கயோ நின்று சந்தியில் நின்று எதெடுத்தாலும் அல்லவா மொழியல் பத்தி பேசணுமா உடனே மேனாட்டை ரஸ்க் சொன்னான் மஸ்க்கு அல்லவா பாடத்தினுடைய திட்டங்களை சொல்லணுமா உடனே வந்து மெக்காலே சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அல்லவா இவருக்கு எதுவுமே கிடையாதா போட்டு இவனுடைய சிந்தனை தனிச்சிந்தனை உலகமெல்லாம் பறந்தும் விரிந்தும் இருக்க வேண்டிய சிந்தனை எப்படியோ கூண்டு போய் வளர்ந்து எதற்கெடுத்தாலும் மேனாட்டு சிந்தனைகள் எதற்கெடுத்தாலும் மேனாட்டு சிந்தனைகள் என்றெல்லாம் போய்விட்டன போட்டு ஆகவே நமக்கு மூன்று இடங்கள்ல அந்த விண்ண அருமையாக விண்வெளி ஊர்தி இருந்தது சென்று வந்த குறிப்பு இருக்கிறது மருந்தர் கூட ராமாயணத்துல இருந்து ராமாயணத்துல சீதியை தூக்கிட்டு போனாங்களே ஐயா சொன்னாங்க சீதியை தூக்கிட்டு போனது எப்படி தரையில் நடந்து போனான்னு தேர்ல மே ஞ பதிவு செய்யிறார் ஞான சம்பந்தர் பதிவு செய்யிறார் குபிசாமி புரட்சி ஒன்று செஞ்சிருக்கார் இப்ப நான் சொல்லிடுவேன் கம்பரு விழாவில் ஒரு மாசம் ஆச்சு எனக்கு லத்தடுது கம்பராமாயணத்தில் இது திருமுறையில் ராமாயணம் என்று பேசணும்னு நாம சொன்ன அது மாதிரி இது ஒரு புரட்சி திருமுறையில் ராமாயணம்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 ஆகவே ராமாயணத்துக்கு சொல்லுமே தவிர கம்பராமாயணம் சீது இப்படத்துக்கு போனவ போன ராவணன் தான் இன்னைக்கு யாரு சொன்னே நான் ஒரு முனிவர் என்று சொல்லிட்டு போனான் அப்பதான் உள்ள போக முடியுது போனவன்னு அடியோடு எடுத்துக்கிட்டு மேல சொன்னான் அதான் பொய் சொல்லி போனாலும் தான் சொல்லாயிராவண மேலே தூக்கிட்டு போனானா ஜடாயி பார்த்தது சம்பாதி பார்த்தது மேல் ஓடி மேலே பறந்து போய் ஈடழித்து தன்னால் முடிந்த வரைக்கும் அவன் எது எது பார்த்தது பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேடூரே நம்ம வைசன் கோவில் தேறையில ஞான சம்பந்தர் பாடுகிறார் எதை ராவணன் செய்தியை தூக்கிட்டு போனது அதுல ஐயா சொன்ன மேலோடி ஈடழித்து மேலே தான் அவன் தூக்கிச்சந்தான் விண்வெளி சென்றா என்று அப்ப ராமாயணம் இடம் இப்படி விண்வெளி இயங்குவது இருக்குதே இது ரொம்ப நமக்கு புதுசா போயிட்டு ஏன் இப்படி எல்லாம் போயிட்டு என்று சொன்னால் அது காரணம் ஒன்று அதுக்கு பல காரணம் இதெல்லாம் எழுதணும் இதெல்லாம் எழுதணும் ஏன் தமிழன் இப்படி இருந்தா இப்படி போனா என்று சொன்னது காரணம் இந்த பாலா போன அரசியல் மாற்றம் ஒன்று நமக்கு இடையராது வந்தது இன்னொன்று யார் எந்த செயற்க செயல் செய்தானோன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளவே மாட்டான் விளம்பரப்படுத்தான் போய் கெட்ட குணம் கெட்ட குணம் கெட்ட குணம் இப்படி பல காரணங்கள் அதனால எனவே ஐயா சொன்னதுல இந்த நாளாவது இப்படி எல்லாம் இருந்து அமைப்பு போய் இப்ப என்ன பண்றது இப்ப இந்திரத்துக்கு போகணும் போனா இந்த மூணு பேர் சொல்லியிருக்க சிலப்பதி ஆசில இருக்குது சிந்தாமணில இருக்குது புறநானூட்ல இருக்குது ராமாயணத்துல இருக்குது ஆனால் இவங்க மூவர் காலத்துல இல்ல இல்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க சரி கொண்டாப்பா ராக்கெட்ல மூணு அரசரம் ஏறி உத்துவாங்க நேர இந்திரத்துக்கு போ இப்ப கேட்டு வந்திருக்கலாம் அது போயே போட்டும் இல்ல அதனால பார்த்தாங்க நம்ம வேற இந்திரனுக்கு இந்திரத்துல போய் கேட்டா கேட்கணுமே இந்திரனை எப்படி நாம் சந்திப்பது இங்கிற பொருள் மண்ணுலகத்தில் இருப்பொருள் விண்ணுலகத்திற்கு எப்படி செல்வது அப்படின்னு எல்லாத்துக்கும் பெரியவர் அகத்தியர் அவரை போய் கேட்போம் அகத்தியரை போய் கேட்டாங்க மூவேந்திரும் இப்படி நாங்கள் இந்திர போய் பார்க்கணும் விண்வெளி செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இங்க ரெண்டு வழிதான் எங்களுக்கு தரைவடி இன்னொன்னு கடல்வடி தரைவடி இன்னொன்னு கடல்வழி இல்லவா ரொம்ப அருமையா காலில் சேரல் களத்தில் சேரல் அருமையான தமிழுங்க அதான் சொன்னது காலில் தரையல் நடந்து போறது கலத்தில் மரக்களம் கப்பல்ல போறது இவ்வளவு காலில் சேரலும் களத்தில் சேரலும் இதைதான் நம்மளால முடிஞ்சது இந்த நிலைதான் இந்த மூன்று வேந்தர் காலத்திலே அமைந்திருந்தது ஆதலால் மூன்றாவதாக இருக்கிற விண்வெளி சேரல் முடியலன்னு சொல்லி அதை தீர கேட்டாங்க அப்பதான் சொன்னாராம் நீ விண்வெளி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊர்தியில் செல்லல் நமக்கு இல்லை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 நல்ல சிறந்த தவத்தின் பயனாலே கூற்றம் குதித்தலம் கைவிடும் சொல்லிடலாமா அவ்வளவு ஆற்றல் வரும் எதனால் வரும் நல்லா நோட்பது நாள் என்ன நோட்பது இது மாதிரி சிறந்த விரதங்களை மேற்கொள்வது மேற்கொண்டால் யமனை கூட கொஞ்ச நேரம் உட்காருப்பா எப்ப வந்த அப்படி இருந்தேன் ஓ ஐ ஐ ஐயா உயிரி வந்திய ஆமா கொஞ்ச நேரம் அப்புறம் எட்டரை மணிக்கு என்று சொல்லாம் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்ப இந்த நோற்றலின் ஆற்றல் இருக்கிறதே அது மிக உயர்ந்தது நோற்றல் என்ன அருமையான தமிழ் விரதம் விரதம் இப்போ அதுதான் நோற்றல் என்று சொன்ன அதுக்கு இருக்கிற ஆற்றல் அதுதான் சோமவார விரதம் எப்படி இருக்கும் ஆகவே ஒரு முப்பது பாடல்கள் இப்ப சோமவார விரதத்தை பற்றி சொல்லப்படுது இதன் வாயிலாக இதுவரை நாம் சோமவாரத்தில் விரதம் இருப்பவர்கள் மேற்கொண்டு உறுதிப்பாடாக இருக்கலாம் இல்லாதவர்கள் இருக்க தொடங்கலாம் ஆகவே அந்த முறையில் இந்த அமைப்பு சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம் என்ன செய்யணுமா இப்போ ஒன்று அருமையாக சொல்ற ரொம்ப நீள சொல்கிறார் ரொம்ப நீள சொல்கிறார் நீ அந்த அதை மட்டுமே சொன்னாலே நம்ம இந்த இந்த இந்த இன்னைக்கு முடியும் அதுவா பொதுவாக சோமவாரம் இருப்பது விரதம் இருப்பது திங்கட்கிழமை தோறும் சோமவாரம்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை தோறும் விரதம் இருப்பது மிகச்சிறப்பு ஒரு கால் நமக்கு இயன்றதானால் காசியில் இருந்து போய் இருக்கிற அந்த சிறப்பு இருக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறோம் அப்படிதான் சொன்னது அதுக்குதான் பண்ண முடியாது காசிக்கு வீச அதிகம்னு இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அல்லவா நமக்கெல்லாம் காசி சிறப்பு காசியில் இருக்கிறவனுக்கெல்லாம் ராமேஸ்வரம் சிறப்பு பம்பு இல்லை போங்க இப்போ காசியில் இருந்தும் நோக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அதில் என்ன செய்யணும்னா ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு அங்க அதில் அதிக பேருண்டு மாதி தோய்ந்து உங்கள் தங்கிய திங்கள் அமாவாசையோடு கூடி வருகின்ற ரொம்ப அருகில் தான் வரும் அமாவாசையோடு அந்த நாள்ல தொடங்கிறது நல்லது என்று சொன்னார் ஒரு கருத்து எந்த விரதமும் இன்னொரு குறிப்பு தம்முடைய சொந்த பொருளை கொண்டு அந்த விரதம் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் தமிழனுடைய சிந்தனை இது ரொம்ப மிக முக்கியம்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 உலகமும் சொல்லுகிறது பொருள் வேண்டும் என்று சொல்லுகிறது இன்பம் வேண்டும் சொல்லுகிறது ஆனால் தமிழ் என்ன அந்த பொருளும் அறவழி வர வேண்டும் என்றான் அவங்க அப்படி இல்ல குத்திபிட்டு அரசு அது தப்பு நாமும் இன்பம் வேண்டுகிறோம் அறவழி வர வேண்டும் அவன் அப்படி இல்ல என் மனைவியும் ஆங்கிலத்தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு பெண் மற்ற எத்தனையோ இருக்கலாம் அப்படி எல்லாம் இருக்குது அல்லவா எனக்கு பிறந்ததும் உங்களுக்கு பிறந்ததும் நமக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க கிடையாது இன்பமும் அந்த நெறியில வரணும் ஆகவே பொருளும் இன்பமும் வேண்டும் என்பது இந்த உலகம் முழுதுக்கும் உரிய அந்த குறிக்கோள் தான் ஆனால் அந்த பொருளும் இன்பமும் கூட அறவடி வர வேண்டும் என்பது இவனுடைய சிந்தனை ஆகவேதான் ஏதோ முன்னோர் ஈட்டிய பொருள் இருக்குது சரி அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடு நாளைக்கு அபிஷேகம் பாக்கணும் இந்த மாதிரி அபிஷேகம் வரைக்கும் யாரும் பண்ணதில்லை என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை பத்து ரூபா அபிஷேகமாக இருந்தாலும் இவனால் பொருளீட்டு இவனால் இது தேடப்பட்ட இவனால் தேடப்பட்ட பொருளாகும் ஆகவே தன்னால் தேடப்பட்ட பொருளை கொண்டு இந்த நோன்பை செய்ய வேண்டும் இது இரண்டாவது குறிப்பு மூன்றாவது எப்ப பிறங்க இன்னொரு மாதம் ரொம்ப குடவே கூடாது அதாவது நீங்க அமாவாசை வர்ற திங்க நல்லது சரி அதுல எந்த மாதம் தொடங்கணும்னு கேட்டா கார்த்திகை அல்லது மார்கழியில தொடங்கணும் இந்த கிரகத்தை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 மாலை இல்லைன்னா சரியாக இது மாதிரி இந்த நேரத்தில் இருக்கணும் சரியாக ஆறுக்கெல்லாம் உணவு ஏன்னா நேற்று அவங்க ராத்திரி சாப்பிடாது நேற்று மத்தியானம் சாப்பிட்டது நேற்று இரவு உணவு இல்லை காலை இல்லை நண்பகல் இல்லை அதனால் அந்த கதிரவன் அது மறைந்து போகிற நேரம் செய்ய ஆறு ஆறரைக்கு இருக்குது பாருங்க ஆறரை மணிக்கு சாப்பாடு சாப்பாடுனா ஊரே கூட்டி போட்டுருவாங்க இன்னைக்கு என்ன ஏன் மரத்தில் நீ கார்த்திகை சோமவாரம் இல்லை நீ உண்ணப்பா அப்படி பாருங்க அப்படிதான் ஒரு காலம் சரியாக ஆறு ஏழுக்குள்ள அது உண்டினால் வேத்திலாறு சுவைத்திரத்தில் அதெல்லாம் இருக்கும் ஒரு பாயசம் போக்குவரத்து இத்தியாதிகள் ஆகவே நண்பர்கள் சாப்பிட மாட்டாங்க காலை சாப்பிட மாட்டாங்க முதலாளி இரவும் சாப்பிட மாட்டாங்க அது கார்த்திகை மாசம் வரும் ஆகவே அது போல கார்த்திகையிலேயோ அல்லது மார்கடியிலேயோ தொடங்க வேண்டும் என்று சொல்லணும் சரி முத நாள் என்ன பண்ணும் முதலாளே அதுக்கு உணவு கூடாது திங்கக்கிழமை விரதம் இருக்கீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவே சாப்பாடு இருக்கக்கூடாது ரொம்ப முடியல கொஞ்சம் பழம் பால் அவ்வளவுதான் அப்படி திரவமா இருக்கணும் உணவு இருக்கக்கூடாது இட்டுக்குள்ளே அல்ல இப்ப இதுல என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டீங்கன்னா இப்போ விரதம் என்ற பெயரால் பலகாரம் சாப்பிட்றோமே அது சாப்பாடு சாப்பிட்டாலே நல்லதுன்னு தெரியுது ஏன்னு கேளுங்க சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் குறைச்சா சாப்பிடுவான் இப்போ இடியாப்பம்னு வச்சுக்கிட்டுண்ணா அது நம்ம தான் அதில் இதுலாம் நம்ம சுவையான ஆள் இல்லைங்களா இடி ஆப்பத்தை தான் பல ரகம் பண்ணலாம் அருமையாக வந்து வெள்ளத்தில் போட்டு ஒரு பக்கம் இல்லை இன்னொன்று எலுமிச்சம்பழம் இன்னொன்று புளியில் போட்டு ஏன் இன்னொன்று மிளகுப்பொடி போட்டு தேங்காய் போட்டு அப்படிலாம் ஒன்று இன்னும் இன்னொன்று தயிரில் போட்டு போதுமே நீங்கண்ணா நீங்கள் இப்போ வெறும் ஜாலம் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ தான் காட்டுப்பீங்க இதுல ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் விங்க கொஞ்சம் விங்க கொஞ்சம் விங்கன்னு இவ்வளோ காட்டி இருக்கும் பல ஆகாரமெல்லாம் ஆகி போயிடுச்சு இது எப்படியோ நம்ம விரதம் சொல்கிறோம் இது இது விரதத்துக்கு இதுக்கு ரொம்ப தூரம் இது ரொம்ப தூரம் இது அதனால பால் படம் தான் முடியாமைக்கு ஏது முடிந்தா ரொம்ப நோன்பாங்க அதுதான் நம்ம மணிவாசகர் எல்லாம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி மூணினையை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு இல்லத்தில் இருப்பதனாலே நமக்கு பிற கடமைகள் இருப்பதனாலே நமக்கு ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கணும் இல்லைவா ஆனால் முடிந்த வரைக்கும் செய்யணும் ஒன்றும் இல்லை நம்முடைய ரத்தினி மலையில் போய் பெருமானும் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டதோடு இப்போ சாயந்தரம் போகணும் ரொம்ப அருமையாக போய் ஏறி இறங்கணும் நீங்கள் நாலு மணிக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு ரவா தோசை கொஞ்சம் ஊரு செட்டு எல்லாம் அடிச்சுட்டு ஏறினிங்கன்னா அஞ்சு அஞ்சு படிக்கு ஒரு தான் நிற்க அஞ்சு மணிக்கு மேலே ஏற முடியாது அதனால இங்க குறைஞ்சாலும் அங்க மேல ஏறலாம் குறைவாக இருக்கணும் குறைவாக இருக்கணும் ஆகவேதான் அந்த முதலாளி இரவு உணவு கூடாது என்று சொல்லு இனி அடுத்தாற்ப என்ன செய்யணுமா வைகரை எழுந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உணவு எல்லாம் இல்லை இப்ப திங்கட்கிழமை பொழுது இதோ விடுகின்றது விடுகின்ற போது நான் சரியா நாலு நாள எழுந்திருச்சு வைகரை எழுந்து மன உள்ளி அது நீங்க குளிச்சிட்டு குளிச்சிட்டு பல்லுகிட்டு நினைக்கிறதுலாம் அப்புறம் நீங்க எழும்பொழுதே சிந்தனை பெருமானம் தொடரிய ஆராய்ச்சி பண்ற என்ன ஆராய்ச்சிகள் இருக்குது தொழுதழுவால்னா தொழுது கொண்டே எப்படி எழுது எழுந்த பிறகுதான தொடணும் அப்படின்னு இங்க தொழுதல் என்ன நினைக்கிறான்னு கேட்டா கையரெண்டையும் கூப்பி நமஸ்காரம் பண்றதுன்னு நினைக்கிறான் தொழுதல் என்பது மனதினால் எண்ணி வணங்குதல் அப்படின்னு உனக்கு தூக்கத்திலிருந்து அந்த உணர்ச்சின்னு பந்த மாத்திரத்திலேயே கணவன்டான் தொழுதழுவாள் என்ற அர்த்தம் எழுதுனா பரிமேனா பண்றான் எழுந்த பிறகு அல்லவா தொடலாம் அவர் தொழுது கொண்டு எழுவது எப்படி இதெல்லாம் நம்மட்டு மூணாவது திருவள்ளுவன் ஆறுல தான் நம்முடைய திருவாசகத்திலும் சின்னங்கள் கேட்ப என்றே வாய் விறப்பாய் என்னை போது கோபுரத்தில் சங்கமொழி கேட்குது பாலமுரு கோயில் இருக்கு புரோ தப்பி தெரியும் மனசு போய்ச்சா கூட ஒன்னு ஒன்னு ரெண்டு வாரத்தை சொல்லிவிட்டு முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிராய்ச்சி மணிக்கணுமே தவிர கூடாது என்ற தடம் இவற்றை எல்லாம் மனதில கொள்ளக்கூடாது அடைந்து மதுரையில் இருக்கவங்களுக்கு சொன்னார் அதனால இங்க பொற்றாமறைக்கு போயின்னு சொன்னார் நாம இங்க ஆர்காட்லயும் நம்ம ரத்தன இருக்கிறவங்க நம்ம பைப்புல போய் குளிக்க வேண்டியதான் இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு ஏற்பண்ண வைக்க வேண்டியதா அங்க அவங்க சொல்லும் போது அடைந்து அடைந்து ம் கையில வந்த மாதிரி இவங்க தர்பேல வந்து ஒரு மோதிர மாதிரி நீட்டிப்பாங்க பாருங்க அது சில நல்ல காரியம் செய்யும் போது சரி இன்னொரு காரியம் செய்கின்ற பொழுதும் இந்த கையில தர்பேல அந்த மோதிரம் இருக்கணும் அதை அணிந்து கொள்ளணுமா நீராடுவதற்கு முன்னேந்து வாக்குறுத்து ஒரு பாத சம்றி சங்கற்பம் சம் ச நினைவு என்ன நினைவுன்னு கேட்டா தண்ணீர் இறங்கி குளிப்பதற்கு முன்னால இந்த நீர்நிலையில் நீராடுவதன் வாயிலாக எனக்கும் என் வீட்டாருக்கும் என் முன்னோருக்கும் என் பின்னோருக்கும் எந்தவித தீங்கும் வாராவண்ணும் காக்க வேண்டும் இந்த நீரே பெருமான் உடைய திருவருளாக நினைந்து நாங்கள் வடி முழுகிறோம் என்றுதான் சங்கல்பான் சங்கல்பம் இந்த தண்ணீரே உன்னுடைய அருளாக நினைந்து என்று சொல்லி அது மனமொழிமைகள் எல்லாம் ஒத்து அந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி ஒரு மனதில் நினைத்துக் கொண்டு சங்கல்பம் கடம்பாடி முளைந்தரும் நினைந்து திரும்ப பாருங்க இதோ இப்பொழுது இதெல்லாம் மன சங்கல் பண்ணிட்டோம் எல்லா நலங்களும் விளையும்படியாக எரி சொல்கிறோம் அந்த வளமோடு வாழ்கிற இப்போ ஒரு புதிய பாணி வந்திருக்குதே வளமோடு வாழ்க என்று அந்த நல்ல எண்ணங்கள் வேணும் எப்பொழுதுமே அதனால் நாம நம்முடைய குடும்பம் நம்முடைய முன்னோர் நமக்கு பின்னே வருகின்றோம் எல்லா சந்தைகளும் நம்முடைய நாடு மொழி இனம் எல்லாம் நீங்க பெருகிட்டு போகலாம் எல்லா நலங்களும் பெற்று இன்பட வேண்டும் இந்த நீரே பெருமான கருணையாக உடைய திருவுருளாக எனக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி இதை விட்டு மீண்டும் பெருமான இணைந்து கொண்டு வண போகணுமா நினைந்து ஞானத்து இடம்படு தீர்த்தம் பயணிந்து திடம்பட தருது என்ன அது ஒரு சங்கல்பம் அல்லவா என்னன்னு கேட்டா இந்த நீர்நிலையிலே தஞ்சை கோதாவரி அமுனி வந்து மற்றபடி இருந்து இருக்கிற அருவிகள் வந்து மானசரோவர் அல்ல இங்க வந்து நம்முடைய ராமேஸ்வரத்துல முப்பத்தி நீர்நிலை அக்னி தீர்த்தத்துல இருந்து குளிச்சிருப்பீங்க நம்ம எல்லாம் ஒரு ஒரு ஆள் அழைச்சிட்டு போனோம்னு சொன்னா அக்னி தீர்த்தத்துல கடல் குளிச்சிடலாம் உள்ள நீங்க கோயிலுக்குள்ள போனா முப்பத்தி இரண்டு இடங்கள்ல தீர்த்தம் ஒவ்வொரு வாலியிருந்து குடுத்தோம் அப்படி தள்ள வச்சுக்க வேண்டியது ஆவி அப்படிலாம் சொல்லுமே அதுல திருச்செந்தூர்ல நாழி கிணறு இப்படி எல்லாம் நினைக்கிறமே அதை நாம இருக்கிற இடத்திலேயே இந்த தீர்த்தமே எல்லா தீர்த்தங்களும் ஆக இருந்து மனதினால் நினைத்துக்கொண்டு மனம்தான் மனம்தான் நமக்கு காரணம் அந்த மனம் ஒரு பாடு இதுவே ஆகும் வேற ஒண்ணும் இல்லை இப்படி ஆகா எல்லா தீர்த்தங்களும் இதுவே என்று கருதி திறம்பட தருதி என்ன திரைத்தடம் படிந்து வெந்நீர் உடம்பு அணித்த அணிந்து அக்கமாலை விதியால் தாங்கி நீராடி நீரும்ந்து உருதாக்கம் அணிந்து சிவச்சின்னங்கள் எல்லாம் அணிந்து வெள்ளை மந்தார முல்லை மல்லிகை வெடிவாய்க்காதி கல்லவில் மயிலையாதி வெண்மலருக்கு ஒரு குறிப்பு இருக்குது மலர் வீதிகள் இருக்கு இறைவனுக்கு போய் நந்தவனத்திற்கு போவதற்கு முன்னே எப்படி இருக்கணும் போய் எப்படி பறிக்கணும் என்னென்ன மலர்களை பறிக்கணும் பறித்து எப்படி வைக்கணும் மீண்டும் எப்படி வீட்டுக்கு கொண்டு வரணும் எப்படி அதை கோக்கணும் மீண்டும் ஆண்டவனுக்கு எப்படி சாத்தணும் இவ்வளவு இருக்குது அதுல இன்னென்ன நாட்களில் மலர்களை அணிய வேண்டும் என்றெல்லாம் விதி இருக்கிறது சோமவாரம் இந்த திங்கட்கிழமை விரதத்தில் மட்டும் பெருமானுக்கு சாத்துகின்ற மலர்கள் எல்லாம் வெண்மையான மலர்களாகவே இருக்கணும் என்னென்ன நந்தி ஆவட்ட மல்லிகை இப்படி எல்லாம் வச்சுக்கீங்களேன் செம்பரத்த அன்னைக்கு மட்டும் எல்லா மலர்களும் வெண்மையான மலர்களாக அந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு பிள்ளையை வேழ பிள்ளையை முந்த பூசித்து முதல் முதல் யாரை வணங்கிக்கணும் விநாயகப் பெருமானை என்றால் எல்லா விக்னங்களும் நீக்கிறவர் அப்படி செய் சங்கற்பம் பேசி அங்கு ஒரு சங்கர்பம் இந்த வழிபாட்டினாலே எனக்கு என் முன்னோருக்கு பின்னோருக்கு எல்லாம் எந்த வித பெரிய எல்லா நலங்களும் பெருக வேண்டும் என்ற அங்கேயும் அணிந்து கொண்டு அணிந்து உச்சி மேல் பன்னிறு விரல் உயர்ச்சி உம்பர் சத்திய ஞானானந்த தத்துவம் தன்னை உள்கி அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டா தன்னுடைய இந்த உச்சி தலைக்கு மேல பனிரெண்டு அங்குலத்துக்கு மேல இருக்கிற பகுதியை துவாத சாந்தம் என்று பேசுவது பன்னிரு அங்குளங்கள் தாண்டிய பெருமான மூலத்தளத்து முளைத்த முழு முதலீ முத்தம் தருகவி முக்கச் சுடற்க விருந்திடமும் என்று மீனாட்சி சொன்னார் ாலும்ூலில் விதினால் பூசை செய்க முதல்ல அகப்பூசை செய்யணும் அகப்பூசை உள்ளத்துல பூசலார் மாதிரி உள்ளத்திலே ஆறு ஆதாரங்களே அங்க எழுந்தருளைய பெருமானை வைத்து பெருமானை மலர்களால வைத்து வழிபடுவதாக பாவனை பண்ணி அகப்பூசி செய்து வச்சுட்டு சந்தன தோயம் புட்பத்தன் புனல் மணி நீராட்டி புறப்பூச பெருமானுக்கு நல்ல முதல்ல நீராட்டணும் அப்புறம் பால் பன்னீர் அப்புறம் மற்ற பொருட்கள் நல்லா இந்த பழச்சாறுகள் இவற்றை செய்து பிறகு என்ன கிருமி அணியில மீண்டும் அந்த தண்ணீரை அதனால அபிஷேகம் செஞ்சி நல்ல உடம்பை புலர்த்தணும் நாம வந்து குளிச்சா உடம்பை தோட்டிக்கிறோம் இல்ல அது அபிஷேகம் பண்ணாலும் நல்ல வெண்மையான தொழில் அப்படியே தொட்டு தொட்டு தொட்டு அப்படி புலர்த்தணும் மேல ஒரு பேர் தோட்டப்படாது சின்ன பிள்ளை தோட்டுற மாதிரி ஆனா பெருமானனுடைய திருமணியில் அந்த தண்ணி இருக்கக்கூடாது உடனே நம்மாலும் கேட்பான் ஏன் அப்படி இருந்துட்டா ஜன்னி பிறந்துருமோ சளி பிடிச்சிருக்க மக்கு பயில அப்படின்னு சொல்லணும் அல்லவா என்ன பொருள் கேட்டா நம்போன்று பெருமானை கருதுறோம் அவ்வளவுதான் இல்ல நான் உனக்கு என்னென்ன அபிஷேகம் தேவையா நாம் குளிக்கப்பட்டுத்தான் குடிக்கணும் கிடையாது ஆனால் நாம் என்னெல்லாம் கருதுவும் நமக்கு அருமையா ஐயா காலையில ஒரு வீட்டுக்கு போனோம் நாலு மணிக்கு எழுந்துருச்சு ஐயா வெண்டியில குடிக்கலாமே வெண்டியிலேயே குடிக்கலாம் நிறையா இருக்குது வசதி இருக்குது எப்படிதான் இல்ல இல்ல தண்ணி இருக்குல்ல பரவாயில்ல வெண்டியிலே குடிக்க என்ன சொல்ல முடியல குளிச்சுட்டு ரெண்டு துண்டு குடுக்கிறோமில்ல அதை எடுத்து வேணாங்க பெட்டில வைங்க எல்லாம் நினைஞ்சு ஈரம வேணாங்க இதே தோட்டீங்க எந்த வயசு கட்டிக்கலாமே அப்படி எடுத்து கொடுக்கணும் பூஜை பண்ணிக்கலாம் எல்லாம் இதெல்லாம் எடுத்து வைப்பா ஏ தெரிஞ்சு எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்ல முடியல இப்படி நமக்கு எப்படி உபசாரம் பண்றமோ அது போல பெருமான் ஒண்டினால் தான் பெருமான் நீராடுகிறான் அவ்வளவுதான் போடுற ஆகவேதான் அது மாதிரி எல்லாம் பெருமானுடைய திருமேனியை உலர்த்தி அதன் பிறகு என்ன செய்யணும் அந்த நிவேதனம் அந்த வெண்ம வெண்மலர் கண்ணி சாத்திங்கிற அதே மாதிரி வெண்மையான பூக்களையே நமக்கு அது மாதிரி சாத்தணுமா சாத்தி என்ன செய்யணும் காசரி புறம் பூன்சாத்தி ரொம்ப ஆரம்பி